பாடம் முப்பத்தி இரண்டு பலவீனமான மற்றும் ஏழு எளிய முஸ்லிம்களின் மாலையிலும் தங்கள் இறைவனிடம் அவனது பொருத்தத்தை விரும்பியவர்களாக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களுடன் நீரும் பொறுமையாக இருப்ப அவர்களை விட்டும் உம் இரு கண்களையும் திருப்பாமல் இருப்பெட்டாவது அத்தியாயம் இருபத்தி வசனம்